ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பிலே ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களுடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப விரிவாக பார்த்துன்னு வரோம் இதை கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த விஷயத்திலே நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது இந்த கர்மாக்களை பண்ணுறோம் இந்த கர்மாக்களை யார் சொல்லியிருக்கா ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கணும் பதில் இருக்கணும் அப்படி பண்ணணும் நம்முடைய கர்மாக்களை ஏதோ சொல்கிறா அப்படின்னு பண்ணக்கூடாது ஏதோ முடிஞ்ச வரையிலும் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணக்கூடாது தெரிஞ்ச வரையிலும் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணக்கூடாது சரியான முறையில் ஏன் செய்யக்கூடாதத அதுதான் முக்கியம் அதுவும் இந்த கலியில கர்மாங்கிறது ரொம்ப நமக்கு துண புரியிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி சொல்கிறார் பராசரங்கிற மகர்ஷி கலவு பாராசரஸ்மிருதிஹின்னு கலீல பராசரர் சொன்ன ஸ்மிருதி ரொம்ப முக்கியம் அவர் பராசரங்கிற மகர்ஷி சொல்லும் சர்வே பிரம்ம வதிஷந்தி சம்பிராப்தேது கலௌயுகே நானுதிஷ்டி மைத்திரேய சிஷ்ணோதர பராசர ரிஷி சொல்கிறார் இந்த கலிதோஷம் எப்படின்னா கலி எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய புத்தியிலையும் இருக்கும் கலி கலிபுருஷன் ஒவ்வொருத்தருடைய புத்தியிலையும் இருப்பான் கலிபுருஷனுடைய சாநித்தியம் புத்தியில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி புத்தி சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருக்குது குழந்தை அப்படின்னா கலிபுருஷனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சிக்கிற அளவில் இன்றைக்கி உலகம் ஆயிடுத்து ஏன்னால் புத்தி ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது ஆனால் வழி தப்பி போய்டுறது அதுதான் பராசரர் சொல்கிறேன் சர்வே பிரம்ம வதிஷ்யந்தி எல்லோரும் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவா முக்கியமாக வேதம் படிக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுவா நாணுதிஷ்டந்தி மைத்ரேஜா எல்லோரும் ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுவா உபனிஷத்து படிக்கணும் உபனிஷதர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாள் ஆனால் நானுதிஷ்டந்தி மைத்ரேயா யாரும் அந்த முறையில் படிக்க மாட்டாள் வேதம் படிக்கணும்னா அதற்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி படிக்கணும் அதை யாரும் படிக்க மாட்டா முறை தவறி படிக்கிறது வேதம் எல்லோரும் படிக்கிறதுன்னு வரும் அதே போல் ஞானத்தை அடையணும்னு வேதம் உபனிஷத்து புஸ்தகங்கள் எல்லாம் புரிஞ்ச பாஷையில் வாங்கி எல்லோரும் படிப்பா ஆனால் உபனிஷத்து என்ன அர்த்தம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத மேலிருந்த வாரியாக மனசுக்காகுமே தவிர நடைமுறையில் வராது இந்த வேதம் இந்த உபனிஷத் இவைகள்லாம் எப்படின்னா லௌக்கிகமான படிப்புகள் மாதிரி இல்லை இதெல்லாம் ஒரு பாதி புஸ்தகத்தில் உள்ளது ஒரு பாதி பிராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படி இருக்கு இந்த படிப்புகள் வித்தியைகள் வேதம் எப்படின்னா புஸ்தகத்திலையே இருக்கா புத்தகத்தில் ஒரு பாதி தான் இருக்குது பாக்கி ஒரு பாதி செய்து காண்பிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுபோல தான் ஞானமும் ஒரு பாதி புஸ்தகத்தில் இருக்குது அந்த புஸ்தகங்கள்லாம் என்ன சொல்கிறது ஞானத்தையாக காட்டுறது ஞானத்துக்கு கிட்டக்க போகும் அவ்வளவுதான் அதற்கு தான் லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கா அதற்கு ஸ்வரூபங்கள்லாம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கா அதாவது தடஸ்த லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் அத்தத்வியாவிர்த்தி லட்சணம் அப்படிலாம் சொல்லியிருக்க கிட்டக்க போகும் ஞானத்தையே கையில் தூக்கி காண்பிச்சிட முடியுமா அது அனுபவ வேத்தியம்னு பேர் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஞானத்தை அந்த ஞானம் நமக்கு அனுபவத்துக்கு வர்றத்துக்கு நமக்கு சில சம்ஸ்காரங்கள் இருக்கணும் உடம்பில் சில அபூர்வங்கள் இருக்கணும் புண்ணியம் இருக்கணும் அந்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்கறது இந்த கர்மாக்கள் தான் ஆகையினாலும் அந்த அளவுக்கு முக்கியம் இப்படி எல்லோரும் ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுவா ஆனால் அந்த முறையில் யாரும் இருக்க மாட்டா மேலும் சிஷ்ணோதர பராஜனாக ஒரு ஜான் வயத்துக்காகத்தானே எல்லோரும் சம்பாதிக்கிறா எல்லாம் பண்ணுறா அந்த ஒரு ஜான் வேதமும் ஆயிடும் ஞானமும் ஆயிடும் அப்படின்னு பராசரர் சொல்கிறார் ஏன்னா இப்படி ஆகும் இதை மீறித்தான் நாம் கர்மாக்கலை பண்ணி ஸ்ரேயை அடையணும் இந்த நாளில் கலிபுருஷனுக்கு ஒரு உதாகரணம் சொல்லணும் அப்படின்னா செல்ஃபோனை தான் நாம் சொல்லலாம் அப்படி தான் இருக்குது இந்த நாள்ல செல்ஃபோன் இல்லாத மனுஷனே கிடையாது அப்படின்னு இருக்குது செல்ஃபோன் இல்லாமல் ஒருத்தன் இருந்தான்னா புத்தி இல்லாதவன் அர்த்தம் மூளை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தங்கிற மாதிரி ஆயிடுத்து இந்த நாளில் களிபுருஷனாக செல்ஃபோனை தான் சொல்லலாம் ஏதோ இடஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படி தான் கலிபுருஷன் மூளையில் இருந்துட்டு நம்முடைய புத்தியை மாற்றிகின்றே இருப்பான் ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும் ஒரு நிமிஷம் மெட்ராஸுக்கு போகும் ஒரு நிமிஷம் பாம்பே போகும் ஒரு நிமிஷம் டெல்லி போகும் ஒரு நிமிஷம் அமெரிக்கா போகும் ஆஸ்திரேலியா போகும் நாம் போகாத உலகங்களுக்கெல்லாம் நம்முடைய மனசு போகும் காரணம் என்னென்னா புத்தியினுடைய வேகம் கலிபுருஷனுடைய பிரபாவம் அது அதை மீறித்தான் பண்ணணும் ஆகையினாலே தான் நாம் சில அடிப்படையாக சில விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும் நாம் கர்மாக்கள் பண்ணுற பொழுது இந்த ஃபோனெல்லாம் கிட்டக்க வச்சுக்காமல் நம்முடைய கர்மாக்களை பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும் ஏன்னா இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கும் நாம் ரொம்ப சுவாமியெல்லாம் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அது லேசாக சத்தம் போடும் அப்போது நமக்கு யாரோ ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கா அதை பார்க்கணும்னு புத்தி அங்கே போகும் அதையும் மீறி நாம் பூஜை பண்ணினால் அது யாரோ கூப்பிடுவா அப்போ வேகமா வேகமாக அடிக்கும் அப்படி இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அது கிட்டக வச்சுக்கப்படாது அதனால் இந்த நாளில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட ரொம்ப அதை வலியுறுத்தி சொல்கிறேன் சாப்பிட்ற பொழுது ஃபோனை கிட்டக்க வச்சுக்கப்படாது தூங்குற பொழுது ஃபோனை கிட்டக்க வச்சுக்கப்படாது ஏன்னா அந்த கதிர்கள் வந்து ரொம்ப பாதிக்கிறது அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அது புத்தியை கெடுக்கும் இந்த மூளையை அது ரொம்ப பாதிக்கிறது அப்படின்னுலாம் இந்த நாளில் சொல்கிறேன் அப்படி இது ஃபோனுன்னு கிட்டக வச்சுக்காமல் கலிபுருஷனை கிட்டக வச்சுன்னு ஆரம்பிக்கிறா போல ஆயிடும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டும் நாம் நம்முடைய கர்மாக்களை பண்ணணும் ஏன்னா ரொம்ப நம்முடைய புத்திசக்தி ரொம்ப பறக்கும் நாலா பக்கமும் அதுதான் ஆகையினால்தான் பராசரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுக வாரியாக நம்முடைய கர்மாக்களை வகுத்து கொடுத்துருக்க தப்ப்பரம் கிருதயுகே திரேதாயாம் ஜானமுச்சதே துவாபரே யஜ்யமேவாகு தானமேவ கலவுயுகே நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள்லே கிருத்தயுகத்தில் எப்படின்னா தபஸ் ஒன்று இருந்தால் போரும் அந்த கர்மா முழுமையான பலனை நமக்கு கொடுத்துடும் தபஸ்னா ஆச்சாரம் ஆச்சாரம் ஒன்றோட நாம் எந்த பண்ணினாலும் நூறு பெர்சன்ட் கொடுத்துடும் த்ரேதா யுகத்தில் எப்படின்னா ஞானமுச்சதே அந்த கர்மாவனுடைய முழு ஞானம் நமக்கு இருந்தால் போதும் அந்த ஞானத்தோடு நாம் கர்மாவை பண்ணினால் பலனை கொடுத்துடும் துவாபரே யஜ்னமேவாகு துவாபர யுகத்தில் எப்படின்னா ஹோமங்கள் ஹோமங்கள் நிறையா பண்ணி பண்ணி தான் நம்முடைய கர்மாக்களை நாம் முழுமையான பலனை அடைய முடியும் ஹோமம் இல்லாமல் எந்த கர்மாவையும் பண்ண அந்த ஹோமம் பண்ணி பண்ணுறதுனால முழு பலனையும் அடைஞ்சுவிடலாம்னு துவாபர யுகத்தில் தானமேவ கலவுயுகே கலியுகத்தில் நாம் எந்த கர்மாவை பண்ணினாலும் அதில் தானங்கிறது அவசியம் வேணும்னு பராசரர் காண்பிக்கிற அப்போதான் நாம் அந்த கர்மாவனுடைய முழு பலனையும் நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிற ஆகையினால்தான் தானம் இல்லாமல் எந்த கர்மாவும் நமக்கு கொடுக்கல மகர்ஷிகள் அப்படி இந்த கர்மாக்களே கலியுகத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணித்தான் நாம் முழு பலனை அடைய முடியும் ஏன்னா அதில் சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அது தோஷத்தை கொடுத்துடும் அதை மனசில் வச்சுட்டு பண்ணணும் இன்னொன்று சொல்கிற பொழுது தியாஜன்கிருத்தே யஜன் யஜைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு யதாப்னோச்சி ததாப்னோத்தி கலவு சங்கீர்த்தி கேசவம் அதாவது நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களிலே முக்கியமாக இருந்தது தியானம் த தியானமாக பண்ணுறது அந்த கர்மாவனுடைய தியானமாகவே பண்ணி பலன் அடைஞ்சா கிருத்த யுகத்தில் திரேதா யுகத்தில் அர்ச்சனம் பகவான் அர்ச்சனம் அந்த கர்மாவனுடைய பலனையும் முழுமையாக அடைஞ்சா ஆனால் கலியிலே சங்கீர்த்திய கேசவம் நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களில் அங்கங்கே பகவன் நாமாவை சொல்லி சொல்லி முழுமையான கர்ம பலனை நாம் அடையணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதான் மந்திர மத்தியே கிரியா மத்தியே விஷ்ணோஸ்மரண பூர்வகம் எந்த கர்மாவை பண்ணினாலும் பகவன் நாமாவை சொல்லி சொல்லி பண்ணணும் கிருஷ்ணகிருஷ்ணா ராமராமான்னு சொல்லி சொல்லி கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி காண்பிக்கிறது மேற்கொண்ட அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்